வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி இரண்டாவது செய்தி சேவை நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகத்தில் புதிதாக 11 தடுப்பணைகள் கட்டப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் திருமதி சசிகலாவின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இல்லங்கள் உட்பட நூற்றி எண்பத்தி இடங்களில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது சென்னை மாதவரம் அருகே போலி பத்திரம் தயாரித்து நிலத்தை ஐந்து கோடி ரூபாய்க்கு விற்க முயன்ற பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர் திருவள்ளுர் மாவட்டத்தில் டெங்கு கொசு உற்பத்திக்கு காரணமான இரண்டு தொழிற்சாலைகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஹைட்ரோ திட்டத்தை எதிர்த்த நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழகம் மற்றும் புதுவையில் அகில இந்திய பார் கவுன்சில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத ஆயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்குரைஞர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் கூடங்குளம் அணுமின் நிலைய விஞ்ஞானியிடம் முப்பத்தி லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒய்வு பெற்ற சுங்கத்துறை அதிகாரியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் நீர்மட்டம் நூறு அடியை எட்டியது இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் வங்காளதேசத்தின் குல்னா ஆகிய இரு நகரங்கள் இடையே பந்தான் எக்ஸ்பிரஸ் எனும் புதிய ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முழுவதும் ஏசி வசதியுடைய இந்த ரயில் சேவையை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இமாச்சலப்பிரதேச சட்டசபை தேர்தல் நேற்று அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய டெல்லி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிபிஐ சிறப்பு இயக்குநராக ரேஷ் அஸ்தனா நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வரும் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது கேரள சட்டசபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட சோலார் பேனல் விசாரணை அறிக்கையில் முன்னாள் முதல்வர் உமன் சாண்டி மீதும் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு நேரம் தரிசன அனுமதி அட்டை வழங்கப்பட உள்ளது இந்த நடைமுறை விரைவில் அமலுக்கு வரவுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் மூன்று நாள் பயணமாக சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் அந்நாட்டு தடையை மீறி டுவிட்டரில் பதிவுகள் போட்டு அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியுள்ளார் பாகிஸ்தான் நாடு பயங்கரவாதத்திற்கு உதவுவதை நிறுத்தினால் மட்டுமே அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என இந்தியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது பிரபல வாடகைக்கார் நிறுவனமான நிறுவனம் நாசாவுடன் கைகோர்த்து பறக்கும் டாக்சிகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது செவ்வாய் கிரகத்திற்கு அடுத்த ஆண்டு செலுத்தப்படும் நாசாவின் இன்சைடு விண்கலனில் தங்கள் பெயர்கள் அடங்கிய சிலிக்கான் சிப்பை அனுப்ப ஒரு லட்சம் இந்தியர்கள் பதிவு செய்துள்ளனர் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் மிகவும் மோசமான நபர் என அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது இலங்கை எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஐக்கிய எமிரேட்ஸிலிருந்து எண்ணெய் கப்பல் இலங்கை சென்று சேர்ந்துள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் பெனிகோ அகினோ மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக விசாரணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் காலாண்டு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது அதில் மூன்று மடங்கு கூடுதல் லாபம் அடைந்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது சீன ஸ்மார்ட்போன் நிறுவனமான சியோமி சமீபத்தில் அறிமுகம் செய்த இரண்டு ஸ்மார்ட் போன்களில் முதல் விற்பனையில் மூன்றே நிமிடங்களில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஸ்மார்ட் போன்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்பை பங்குச்சந்தையில் நேற்று காலை வர்த்தக நேரத் தொடக்கத்தில் சென்செக்ஸ் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டது பருப்பு கருவாடு நெத்திலி உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் தேங்காய் எண்ணெய் முதலான அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மேற்குறிப்பிடப்பட்ட பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் ராஜஸ்தானில் நடைபெற்ற உள்ளூர் டி டுவெண்டி போட்டியொன்றில் இளம் வீரர் ஆகாஷ் சவுத்ரி ஒரு ரன் கூட கொடுக்காமல் அனைத்து பத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார் ரஞ்சி டிராபி கிரிக்கெட் போட்டியில் தமிழக வீரர் முரளி விஜய் ஒரிசா அணிக்கு எதிராக சதம் பாகிஸ்தானுக்கு எதிரான டி மகளிர் சர்வதேச போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி ஆறு பந்துகளில் 5 விக்கெட்டுகளை இழந்த போதிலும் பாகிஸ்தான் மகளிர் அனியை வீழ்த்தி தொடரை இரண்டுக்கு பூஜ்யம் என கைப்பற்றியது திரைச்செய்திகள் பிரபல திரைப்பட ஒளிப்பதிவாளர் பிரியன் நேற்று மாரடைப்பால் காலமானார் அவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று பாலுமகேந்திராவிடம் உதவியாளராக தனது சினிமா வாழ்க்கையை துவக்கியவர் பிரியன் என்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கு மொழியில் விஜய் நடித்த மெர்செல் திரைப்படம் வெளியாகியுள்ளது அங்கு ஜி குறித்த வசனங்கள் மியூட் செய்யப்பட்டுள்ளன அறிமுக இயக்குநர் அருண் பிரபு புருஷோத்தமன் இயக்கிய அருவி படத்தின் டீசர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த படத்தின் டிரெயிலர் வரும் நவம்பர் பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நற்றினியின் செய்தி சேவை தங்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கிறது இதில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்ய விரும்புகிறீர்களா மேலும் நன்றினை நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை இன்போ அட் நட்டினை என்ற முகவரிக்கு இமெயில் மூலமாகவோ அல்லது எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்